ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே ஆன்மீக சாதனைகளுள் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியும் இடம்பெறுகிறது மனதை அமைதிப்படுத்துதல் மனதை ஒருமுகப்படுத்துதல்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 विषिष्ठाते सदृशिगणरावृत ब्रह्म निष्ठ आचार्य्रम करकलित चिन्मुद्रनंदम स्वात्मारामं मुदितवदनं वदनम दक्षिण मूर्तिमीडे आदिगुनाथ उनु அமைதியாக பொறுமையாக ஆழமாக ஜபம் செய்ய அருள் புரிவாயாக மனம் அலைபாயாமல் மனம் தமோகுணத்தில் ஆழ்ந்துவிடாமல் இந்த மகாமந்திரத்தை நன்கு மனதில் ஜபம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியில் அடைய அருள் புரிவாயாக ओम नमो रुद्राय शंभवे, ஹீம் ओम। நமோ பகவத்தை தட்சிணா மூர்த்தயே மகியம் மே தாம் பிராம்ப மனதிற்குள்ளேயே இதை சொல்லப் பழக வேண்டும் ஓம் நமோ பகவத்தை தட்சிணாமூர்த்தயே மகியம் மே தாம் பிராம்ப மோவியம் மே பிராம்பீ திணாமூத்தேத்துபம் வட்டமூலனா பூங்கமலவதனமும் பொழிகருணைநயனமும் புன்முருவல் நிலவெறிப்பும் பொலிஷடாடவியும் அதில் உறைநிலாமதியும் ஒளி புனை குழை இலங்கு காதும் தேங்கு பரமானந்த சின்மயா காயமாம்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 அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்